வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் இருபத்தி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதாம் ஆண்டு சர் பிரான்சிஸ் ட்ரேக் என்பவர் உலகை சுற்றி வந்தார் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு ஏத்தன்ஸ் நகரத்தை முற்றுகையிட்ட ஓட்டோமான் படையினரிடமிருந்து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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஃபிடல் காஸ்ட்ரோ சோவியத் ஒன்றியத்திற்கான தமது ஒத்துழைப்பை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அட்லாண்டிக் பெருங்கடல் மீது வலியில் எங்கும் நிற்காத பயணத்தை கான்கோட் விமானம் பறந்து காட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அணுவாயுதம் ஒன்று ஏவப்பட்டது என்ற அறிக்கை ஒரு கணினி தவறு என்பதை சோவியத் இராணுவ அதிகாரி ஸ்டானிஸ்லாவ் பெட்ரோ கண்டுபிடித்து அணுவாயுத போர் ஒன்று நிகழ்வதை தவிர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டன் ஹாங்காங்கை சீனாவிடம் ஒப்படைக்க ஒப்பு இந்த நிகழ்வு பதிமூன்று வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் அரங்கேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழீழ புலிகளின் முக்கிய உறுப்பினர் லெப்டினன்ட் கேர்னல் திலீபன் இந்திய அமைதி படையிடம் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து தண்ணீர் கூட அருந்தாமல்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 ியட்நாம் கம்போடியா லாவோஸ் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளை தாக்கியது இதில் 700 பேர் கொல்லப்பட்டனர் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இந்திய மெய்யியலாளர் ஓவியர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தாமஸ் ஸ்டியன்ஸ் எலியட் நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய கவிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு பாபநாசம் சிவன் கர்நாடக இசை அறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜேஎல் ரோச் விக்டோரியா தமிழக அரசியல்வாதி தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெரியசாமி தோரன் கர்நாடக இசை அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருக்குறள் வி முனிசாமி தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தேவ் இந்திய நடிகர் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வா விஜயபாஸ்கரன் தமிழக இதழாசிரியர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மன்மோகன் சிங் இந்தியாவின் பதிமூன்றாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஏர்னிஸ்ட் இலங்கை ஆஸ்திரேலிய தமிழ் ஆங்கில நாடகாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு பூரி ஜெகந்நாத் இந்திய திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு செரீனா வில்லியம்ஸ் அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அபிஷேக் ரஹ்ராம் இந்திய கர்நாடக இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சந்தியா தென்னிந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ரிச்சர்ட் வெல்லஸ்லி பிரிட்டிஷ் அரசியல்வாதி இந்திய தலைமை ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தேசிய விநாயகம் பிள்ளை தமிழக கவிஞர்